ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நான்கு அப்துல்லாஹிப் அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நரகவாசிகளில் நரகத்தை விட்டு கடைசி நபராக வெளியேறி சொர்க்கவாசிகளில் சொர்க்கத்தில் கடைசியாக நுழைகின்றவரை நான் அறிவேன் அவர் கை கால்களால் தவழ்ந்தவராக வருவார் அப்போது அல்லாஹ் அவரிடம் நீ சொர்க்கத்திற்கு செல் என்று கூறுவான் சொர்க்கத்திற்கு அவர் வருவார் அதை நிரம்பிவிட்டதாக அவருக்கு தோன்றும் உடனே அவர் மீண்டும் வந்து காண்கிறேனே என்று கூறுவார் நீ சொர்க்குள் அவர் உணர்வார் உடனே அவர் திரும்ப வந்து இறைவா அதை நிரம்பி கண்டேன் என்று கூறுவார் அப்போது அல்லாஹ் அவரிடம் நீ செல் சொர்க்குள் நிச்சயமாக உனக்கு உலக அளவிற்கும் அதுபோன்று பத்து மடங்குகளும் உண்டு அல்லது உலகம் போன்று பத்து மடங்கு உண்டு என அல்லாஹு கூறுவான் உடனே அம்மனிதர் நீ அரசனாக இருந்தும் என்னை நீ கேலி செய்கிறாயா அல்லது என்னை கண்டு சிரிக்கிறாயா என்று கேட்பார் என நபிஹா அலஹு வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நபிசல்லாஹ் அலிஹு வசல்லம் அவர்கள் இதை கூறும்போது தன் கடவாய் கற்கள் தெரியும் அளவுக்கு சிரித்ததை நான் கண்டேன் அப்போது நபி சொல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்கள் இவர்தான் சொர்க்கவாசிகளில் தகுதியால் மிகவும் கடைசி நிலையில் உள்ளவர் என்று கூறினார்கள் புகாரி ஆறு ஐந்து எட்டு ஒன்று முஸ்லிம் ஒன்று